வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழகத்தில் கஜா காரணமாக தஞ்சை நாகை கடலூர் ராமநாதபுரம் வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாகையில் கஜா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பத்தாயிரத்து ஐநூறு பேரை நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கஜா எதிர்கொள்ள அரசின் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்கிறது என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காரைக்காலில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் முழு உருவ சிலை டிசம்பர் பதினாறாம் தேதியன்று திறக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது நெல்லையில் கோயில் சிலைகள் திருடப்பட்ட வழக்கில் திருச்சி மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி ஐ சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் சென்னையில் கைது செய்தனர் மீனவர்களுக்காக தூண்டில் என்ற செயலியை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீண்ட ரயில்களில் பெண்களுக்கென முன்பதிவு பெட்டி ஒதுக்குமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை திருவனந்தபுரம் சென்னை மெயில் மற்றும் கொச்சவேலி பெங்களூரு ரயில்களில் அமலுக்கு வந்துள்ளது காவிரி அன்னைக்கு ரூபாய் ஆயிரத்தி கோடி மதிப்பீட்டில் நூற்றி அடி உயர சிலை அமைக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது மாண்டிய மாவட்டத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு பகுதியில் இந்த சிலை அமைக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ரயிலில் ஏசி வகுப்பில் பயணிகளுக்கு வழங்கப்பட்டதில் இருபத்தி லட்சம் துண்டுகள் போர்வைகள் பெட்ஷீட்டுகளை காணவில்லை என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது கேரளாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் விஷயத்தில் முதல்வர் பினராயி விஜயன் உறுதியாக இருந்ததால் காங்கிரஸ் பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனா் டெல்லியில் பிரபல ஃபேஷன் டிசைனர் மாலா லகானியும் அவரது உதவியாளரும் கொடூரமான முறையில் அவரிடம் பணியாற்றிய தையல்காரரால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மூவர்ண கொடியை பயன்படுத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவை கொண்டாடும் வகையில் 75 ரூபாய் நாணயம் வெளியிட மத்திய அரசு முடிவு தினமுறுோசனை பொது அறிவு அறிவு அஞ்சல் தலை கதை சொல்லும் தலைகள் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவ்வெடுக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை இணைகிறீர்கள் அயல்நாட்டு செய்திகள் சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கொல்லப்பட்ட வழக்கில் அந்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட இருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் தேசிய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கவன ஏற்படாமல் இருக்க இருபத்தைந்து நிமிடங்கள் விமானப் போக்குவரத்தை அந்நாட்டு அரசு நிறுத்தியது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேறுவது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தெரசா மே சமர்ப்பித்த பிரெக்ஸிட் வரைவு உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பிரெக்ஸிட் மந்திரி டோமினிக்ராம் ராஜினாமா செய்துள்ளார் வணிகச் செய்திகள் கட்டட நிர்மாணத்துறையில் இலங்கையில் முதலிடம் வகிக்கும் புளூ ஓஷன் குரூப் இந்த வருடமும் சர்வதேச ரீதியில் எட்டு உயரிய விருதுகளை பெற்றுள்ளது இந்தியாவில் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட ஜாவா இருசக்கர வாகனம் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது இதன் விலை ரூபாய் 1.64 புள்ளி ஆறு நான்கு லட்சம் ஜாவா 42 இரண்டு பைக்கின் விலை ரூபாய் 1.55 புள்ளி ஐந்து ஐந்து லட்சமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி நூற்றி ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி ரன்களை எடுத்துள்ளது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் வங்காளதேசம் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு என்ற சமநிலையில் உள்ளது மீண்டும் சிஎஸ்கே ஆடையை அணிய ஆவலாக உள்ளேன் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் டேவிட் பில்லே தெரிவித்துள்ளார் ஐசிசி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டியின் தரவரிசை பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தை பிடித்துள்ளார் பத்தொன்பது உலகக்கோப்பைக்கு தயாராக வேண்டிய நிலைமை இருப்பதால் ஐ போட்டியுடன் பிற்பகுதியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் இடம்பெற மாட்டார்கள் என கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது திரைச்செய்திகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நெல் ஜெயராமனின் மருத்துவ செலவையும் மகனின் படிப்பு ஏற்றுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் வருவேன் என்ற படம் வெளியாகும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் சுந்தர்சி இயக்கத்தில் இப்படம் பொங்கலன்றி திரைக்கு வரவுள்ளது பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் ஒயிலாட்டத்தில் கின்ன சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்